கடமையாக்கியுள்ளான் நீங்கள் தீங்கு தருபவற்றை கொன்றால் அதை கொள்வதை கூட அழகாக்குங்கள் நீங்கள் ஒரு பிராணியை அறுத்தால் அறுப்பதை அழகாக்குங்கள் உங்களில் ஒருவர் தன் கத்தியை நன்றாக கூர்மையாக்கட்டும் தான் அறுக்கும் பிராணிக்கு விரைவாக அறுப்பதன் மூலம் நிம்மதி தரட்டும் என்று நபி சொல்லாஹும் அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்பது